சாதுர்வர்ம விபாகி அக்தாரம் அவ்வயம் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் நான்கு வர்ணங்களை அவரவர்களுடைய தொழிலின் பிரிவிலும் அவரவர்களுடைய குணத்தின் பிரிவிலேயும் நான் தான் பிரித்துக் கொடுத்தேன் அர்ஜுனா குணகர்ம விபாகஷ சத்த கர்த்தாரம் மாம் வித்தி அந்த பிரிவுக்கு நானே காரணம் என்று புரிந்து கொள் நான் தான் நான்கு வரணத்தவர்களை பிரித்து கொடுத்தேன் அகர்த்தாரம் அவ்யம் ஆனால் அந்த நாளையும் நான் பிரிக்கவில்லை நான் பொறுப்பேற்க போவதில்லை இது யாது பொருள் கூறுகிறது இவர்தானே இப்ப கீதையில பிரிச்சேன்னு சொல்றார் உடனே நான் பிரிக்கலனு சொல்லிட்டார் என்ன பிரிச்சேன் அர்ஜுனா ஆனா அதுல ஒன்னுக்கு ஒன்னு உயர்வு தாழ்வ நானா ஏற்படுத்தினேன் அல்லது நாலு பிரிவுக்குள்ள நானூறு பிரிவா நானா ஆக்கினேன் அவர் நாலு பிரிவா பிரித்தார் என்று நாம குற்றம் சொல்ல முற்படுகிறோமே இந்த ஒன்னொன்னு எடுத்து பார்ப்போம் இனத்துக்குள்ளும் நூறு உபசாதிகள் நூத்தம்பது இனங்கள் எண்ணு எண்ணு என்ன பிரிந்து கிடக்கிறதே இதெல்லாம் கண்ணனா பிரித்து கொடுத்தார் அவர் குலம் ஏதென்னு பார்த்து அவனுடைய குணம் என்னன்னு பார்த்து அவனுடைய தொழில் என்னன்னு பார்த்து அதன் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாரே தவிர நாம அதை இத்தனையாக பிரிக்க சொல்லி கண்ணனும் கூறவில்லை அதிலே உயர்வு தாழ்வுகளை ஏற்படுத்த சொல்லி கண்ணனும் தெரிவிக்கவில்லை அதனாலதான் அவர் பொறுப்பேற்க மறுக்கிறார் நான் எந்த பயனுக்காக செய்தேனோ அதோடு நீ நின்றாயனால் உலகம் வாழும் அதை விட்டுவிட்டு உன் ஆசைக்காக நீ மேலே மேலே பிரித்து கொண்டால் அது கூடாது நிறுத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஆச்சரியமான சில கருத்துக்கள் இதப்பற்றி உண்டு திருப்பான்வார் ஆழ்வார்களிலே ஒன்பதாவது ஆழ்வார் அவர் பிறந்தது பாணர் குலத்திலே மற்றொருத்தர் திருமழிசி ஆழ்வார் ஒரு பாசனத்தில் தெரிவிக்கிறார் குலங்களாயிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலகள் நாளிலும் பயின்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றிலேன் பொறியிலேன் நான் நான்கு குலத்திலையுமே பிறக்கலே அதைவிட தாழ்ந்த ஐந்தாவது குலத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் அது திருமழிசி ஆழ்வாருடைய பாசனம் திருப்பானவார் பாணர்கலத்திலே தான் பிறந்தார் ஆனால் இடத்தில் மரபிலே பிறந்த லோகசாரங்க முனிவர் அபசாரப்பட்டு விட்டார் திருப்பான் ஓரொரு நாளும் காவேரி கரையில் நின்று உள்ளே எங்கோ கிடக்கும் அரங்க தெம்பெருமானை ஆனந்தமாக பாடுவார் ஆ பாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்திய கவேரதுஹூ முதிதாந்தராத்மா அதிரதாம் நயனயோஹோ விஷயாந்தரான ால் கண்டுும்ானர்தாள்ரவினோமேனு ரொம்ப ஆச்சரியமான போஷரம் திருமாலுடைய திருமேனி அழகு முழுக்க பத்து போஷரத்தில் பாடினார் அமலநாதி பிரான்னு தொடங்குகிற போஷரங்கள் இந்த அழ்வார் ஒரு நாள் காவேரிக்கரில் நின்று திருமாள நோக்கி அழுதழுது நெக் குறுகி பாடிக்கொண்டிருந்தார் லோகசாரங்க முனிவர் அந்தனர் அவர் பெருமானுக்கு தண்ணீர் எடுத்து போக வேண்டும் குடத்தோட காவேரிக்கு வந்தார் அப்ப இவர் நின்று பார்த்தார் இவர் உயர்குலத்தில் அந்தனர் அல்லவே என்று தவறாக நினைத்து போ போ என்ன விரட்டினார் அந்த விரட்டினதைக் கண்டு அவரும் பயந்து ஓடிவிட்டார் குடத்துல தீர்ப்பன் எடுத்துக்கொண்டு பெருமாளுடைய ஆராதனத்துக்காக கொண்டு வந்தார் பெருமாள் கதவே திறக்கவில்லை அடைத்துக்கொண்டார் என்ன தவறு நிகழ்ந்ததுன்னு லோகசாரங்கர் கேட்டார் நம் பக்த நிடத்தினர் அபசாரப்பட்டீர் நீரே போன் அவரை அழைத்துக் கொண்டு வாரும் அவர் வந்தால்தான் இனி கோயில் கதவு திறக்கும் சொல்ல லோகசாரங்கர் வந்தார் இவரோ வரமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறார் அவரை தூக்கி தன் தோள்கள் அமர்த்தி கொண்டு லோகசாரங்கர் திரும்ப வந்து சேர்ந்தார் அப்படி தன் அடியவனிடத்துல யார் அபசாரப்பட்டாலும் அத பகவான் பொறுப்பதே கிடையாது இங்கு அபசாரப்பட்டவர் அந்தனர் யாரிடத்துல அபசாரப்பட்டாரோ அவர் பாணர் குலத்துல பிறந்தவர் ஆனாலும் பெருமான் கோவிச்சுமிட்டான் என்னுடைய பக்தர்களே ஒருவன் நாய் மாம்சத்தை அடித்து உண்ணக்கூடிய சாதியில் பிறந்தவனாக இருப்பினும் அவனை ஒரு அந்தணனே சற்று நிந்தித்தாலும் அவனை ஏசினாலும் உடனே இவனுக்கும் அந்தண தன்னை பறி போய் விடுகிறது என்று பகவான் சொல்லிருக்கணும்னால் அப்ப தன் பக்தர்களிடத்தே அவர்களிடத்தில் எவ்வளவு வேறுபாட் பார்க்கிறதே கிடையாது மட்டும் வந்துவிட முடியாது வேதத்தை ஓதினதனால மட்டும் ஏற்பட்டு விடாது அறிவு இருப்பதனால கேட்டா புலலோகாச்சாரிய தெரிவிக்கிறார் பிராமணியம் விலை செல்லுகிறது எதனாலே அந்தனர் அந்தனர்கள் என் இத்தனை இத்திகாசங்கள் புராணங்கள் எல்லாம் போற்றுகின்றனவே கொண்டாடுகின்றனவே முக்கியமா அவளை பத்தி ஒரு கேள்வியை வச்சிருக்காரே என்ன கொண்டாட்டம் ஏன் இது வெலை போறது இந்த ஷரக் எதுக்காக கடையில வெலை போறதுன்னா இவன் பிரம்மத்துக்கு அருகில் இருக்கிறான் நினைப்பாலே அவன் பிரம்மத்துக்கு அருகிலேயே இல்லாமல் வெறுவனே தன்னுடன் அந்த சொல்லிக் கொண்டால் விலை போகாது அழகி போய்விடும் என்ன அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வித்யாவினய சம்பே பிரே கவி ஹஸ்தினி சுனிச்செய்வ ஷபாகேட்ட பண்டிதாக சமதரிசனாக கண்ணன் கீதையில சொல்றார் நன்கு கற்றறிவோடு இருக்கக்கூடிய பிராமணன் அதுக்கு தகுந்த பணிவு இருக்கிறது அதுக்கு தகுந்த ஒழுக்கம் நடத்த இருக்கிறது இப்படி இருக்கிற பிராமணன் ஒரு கோட்டி அது இல்லாதவர்களுக்கு கேவல பிராமணர்கள் பிராமணே நன்கு கற்றறிந்திருக்கிற பிராமணன் ஆசாரத்தோட இருக்கிறவர் ஒழுங்கான ஒழுக்கத்தோட இருக்குபவர் அப்படிப்பட்ட பிராமணர்கள் இருக்கா அது ஒண்ணுமே இல்ல எப்பப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அப்பப்படியெல்லாம் இருக்கிற அந்தணர்களும் உள்ளார்கள் என்று கண்ணனே வேறுபடுத்தி சொல்றார் இப்படி இருக்கிறதுனால என்ன லாபம் வெறுமே பேர்ல மட்டும்தான் இருக்கும் ஒழுக்கம் இருந்தாலே அவன் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் கவலையா இருக்கு ஏன் சுவாமி அதுதான் உயர்த்தின் வேற எல்லாராலும் கொண்டாடுறே அது உண்மையோ இல்லையோ கொண்டாட்டம் இருக்கிறதே ஏன் கவலைப்படுற ஆரூட பசித்தனாகையாலே நான் ரொம்ப படிக்கட்டு ஏறி கீழ உழுந்தா போல கவலைப்படுறேன்னா அவர் ஒரு இருபத்தஞ்சு படிக்கட்டு நம்ம ஏறணும் ஊர்ந்து உழுந்துட்டோம் உழுந்துட்டோம்னா அடி பலமா படுமோ இல்லையோ ரெண்டே ரெண்டு படிக்கட்டு தான் ஏறி விழுந்தா கூட அடிப்படாதோ இல்லையோ அந்தனர்களுக்கு நிறைய பொறுப்புகள் கட்டப்பட்டுள்ளன அந்தனர்களுக்கு ஆச்சார அனுஷ்டான விதிமுறைகள் அதிகம் அது அத்தனையும் நம்ம ஏறுட்டோம் அது அத்தனையும் என் தலையில கட்டப்பட்டிருக்கு போ நான் இங்கே இருந்து கரணம் தப்பி நான் மரணம்னு மட்டும் கவிழ்ந்து அடி பலமா படும இல்லையோ அதனாலதான் ஆரூட பதிதன் ரொம்ப ஏறி கிழ விழுந்தவன போலே பயப்படுகிறேன் மட்டும் ஒழுக்கம் கெட்டு போனால் அவனும் கெடுகிறான் சுற்றி இருக்கிறவள் அனைவரையும் சாமர்த்தியான பேச்சாலே புத்தி கூர்மையாலே லோகத்தாரே மயக்கி விடுகிறான் அந்தணர்கள் இருந்தா இவர்கள் விஷயம் தெரிஞ்சு பேசுவா போதற்கு அப்படின்னு பேர் நம்புவார்கள் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட அவர்களை ஏமாற்ற பார்த்தான் அதவிட வேற என்ன பாபத்தை இவன் தேடிக்கொள்ள போகிறான் ஆகையால் ஆரோட பத்தி கட்டப்படக்கூடாது என்கிறபடியே சொல்லி நெஞ்ச நூத்தி யாரையும் வணங்க மாட்டேன் நான் யாருக்கு முன்னாடி கைகூப்ப கூடாது மற்ற பேர் தான் என்ன பார்த்து கைகூப்பனும் என்ன இருமாந்து இருக்கலாம் இருந்தா என்ன ஆபத்து வரும் நாள் அப்ப இவனுக்கு பணிவு வணக்கம் படுத்து ஆனா அந்தனன் வேதத்தை தெரிஞ்சதுனாலேயே பணிவோட இருந்திருக்கணும் அப்ப அந்தனாக பிறந்து பணிவோட இருக்கிறத விட்டுட்டு இருமாப்பு கொண்டால் அதுவும் அவனை நாசப்படுத்தி விடுகிறது என்று பார்க்கிறோம் இவ்வளவு நேரம் எப்படினால அந்தனத்தன்மை வந்துடாது எதனால வருகிறது எப்படி பக்தனாக இருக்கிறது தான் இதத்தான் அம்மாழ்வார் சாதித்தார் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழடிந்த எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிறோம் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிமன்னர் காலன்னு உள்கலந்தார் புலந்தாங்கு சாதிகள் நாலு பிரசித்தமான நாலு சாதிகள் நாளிலும் கீழிந்தது பெரியர் அதைவிட இன்னும் கீழே இருக்கலாம் நாளிலும் கீழிந்த எத்தன நலந்தான் இல்லாத ஒரு ஆச்சார அனுஷ்டான ஒழுக்கம் இல்லை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிறோம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவன் ஆறுத்தன் நாராயணனே நமக்கு தெய்வம் அவனுக்கடியின் பக்தான் என்ன பெருமானுடைய திருவடிகளை பத்துகிறானோ அவனுடைய திருவடிகளை என் தலையால தரிக்கிறேங்கிறார் திருக்குற ஆழ்வார் தின்னகரி அங்கே வேளாளர் குலத்திலே பிறந்தார் அந்தனராக பிறக்கவில்லை ஆழ்வார்களுக்குள்ளே பொய்கி ஆழ்வார் பூசத்தாழ்வார் கையாழ்வார் இவர்கள்லாம் ஒரு தாய் வயிற்றிலேந்தே பிறக்கல அதனால வந்தே இல்லை இருந்தாத்தானே தாயின் தகப்பனும் எந்த சாதின்ற விசாரமே வரப்பொருள் அவ ஆறத்திலையும் பிறக்கல குறுக்கத்து பொருள் புஷ்பத்திலே பிறந்தார் கிணற்றிலே பிறந்தார் கொய்கியிலே பிறந்தார் இப்படி வா பிறந்து விட்டதுனால சாதி ஆராய்ச்சிக்கு இடம் கிடையாது திருமணி ஆழ்வார் பிறக்கும் போது அந்தனராக பிறந்தார் ஆனா வளர்த்ததோ பெறம்பு வெட்டி பின்னி ஜீவனம் நடத்துபவன் அவன் தான் வளர்த்தான் அதனால பிறந்ததொன்னு புகுந்ததும் அற்றொண்ணு கண்டிப்பா அந்தனர் மரபில் பிறக்கவில்லை பெரியும் தோன்றினார்கள் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அந்தனராக பிறந்தார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் ஒருத்தர் பானராக பிறந்தார் ஒருத்தர் கள்ளராக பிறந்தார் அப்ப இதிலிருந்து பெருமாள் நமக்கு என்ன புரிய வைக்கிறார் பக்தன் சிறந்தவன் ஒழுக்கமுடையவன் சிறந்தவன் பெருமானுடைய பிரியத்துக்கு தகுந்தா பல நடந்துக்கிறவர் சிறந்தவர் அது வெறும் அல்லது வேதம் ஓதுவதாலோ அல்லது அறிவை பெற்று விடுவதாலோ கிட்டாது என்பது அவ்விடத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்ப எப்படி இருக்கணுங்கறத சுருக்கமா பார்க்க வேணும் இல்லையோ எதிர்சாலாப இருக்க வேண்டும் தன்னடையே பெருமான் அருளாலே எது நமக்கு கிட்டுகிறதோ அது போதும் என்று திருப்திப்பட்டு வாழ வேண்டும் இருக்கிறார் இதைத்தான் பலவிடங்களும் இன்னைக்கு நாம கேள்விப்படுகிறோம் அதற்காக பிராமணன் அல்லன் அவனுடைய புத்தி கூர்மை உபயோகப்படுத்துவது எதனாலே நன்கு வேதத்தை ஆராய்ந்து அதன் அர்த்தங்களை மக்களுக்கு எடுத்து கூறி இப்படித்தான் வேதம் சொல்லிருக்கு இப்படித்தான் பக்தி பண்ண வேணும் என் அவர்களை திருப்பாமல் நேரிய வழியில் அழைத்து போவதற்காக ஆகையாலே ஒரு பிராமணன் இருந்தால் எந்த பொருளிலும் ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் வேத பாராயணம் பண்றதுக்காக போறேன் இவ்வளவு காசுன்னு பேசக்கூடாது திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்றதுக்காக போறேன் இவ்வளவு பணையனுக்கு இந்த நாலு நாள்ல கொடுக்கணும்னு பேசக்கூடாது நான் உபன்யாசம் பண்ண போறேன் சொற்கொழி ஆற்ற போறேன் வேதத்தை பத்தி சொல்றேன் பாரதன் சொல்றேன் பாகவத சொல்றேன் இத்தனை பணம் கொடுக்கணும்னு பேசக்கூடாது எந்த இடத்துல போகும் போதும் இத்தனைக்கே பிராமணன் பேசவே கூடாது ஆனால் பிராமணனுக்கு தானம் வாங்குகிற அதிகாரம் உண்டு தாராளமா தானம் வாங்கி கொள்ளலாம் பிராமணர்களுக்கு ஆறு உரிமைகள் சொல்லப்பட்டுள்ளன அத்தியனம் அத்தியாபனம் அத்தியனம் வேதத்தை அத்தியனம் பண்ணுதல் அத்யாபனம் மற்ற பேருக்கு கற்றுக் கொடுத்தல் அத்தியனம் அத்தியாபனம் அடுத்தது இவர்கள் நன்கு யஜ்யம் பண்ணலாம் மற்ற பேருக்கு யம் பண்ணி வைக்கலாம் யாகம் யஜ்யம் ஹோமம் முதலானவற்றை யஜனம் இவர்கள் யஜனம் பண்ணலாம் இவாளா பண்ணலாம் மற்ற பேருக்கு பண்ணி வைக்கலாம் யாஜனம் அடுத்த ரெண்டு தானம் கொடுக்கலாம் தானம் பெற்றுக் தானம் பிரதி கிரகம்னு ஆறு உரிமைகள் பிராமணனுக்கு அந்தனனுக்கு உண்டு தான் வேதம் ஓதலாம் மிச்ச பேருக்கு ஓதுவிக்கலாம் தான் தானம் பெறலாம் தானம் கொடுக்கலாம் தானே யாகம் செய்யலாம் யாகத்தை நடத்தி வைக்கலாம் இது கொண்டுதான் இவர்கள் ஜீவனத்தை நடத்த வேண்டும் உண்மையாக அந்தனர்கள் என்று அந்த கால சட்டத்தின்படி பார்த்தோம்னால் வெளியில வேலைக்கு போகிறது கூடாது சட்ட போட்டுக்கிறது கூடாது கூட ஆசையற்று தான் இருக்க வேண்டும் என்ன வெளியில வேலைக்கு போறோம்னு சொன்னா உழைக்கிறோம் ஒன்னாம் தேதி இன்னும் சம்பளம் வரும்னு பாக்கிறோம் இல்லையோ ஆனா எதிர்க்சாலாப சந்துஷ்டன் பகவதருளாலே எது தன்னடையே வந்து அடைகிறதோ அது கொண்டு திருப்திப்படுபவனாக இருக்க வேண்டும் அடுத்து கண்டிப்பா அதிருஷ்டத்துல நம்பிக்கை இருக்கிறவனா இருக்கணும் திருஷ்டத்துல மட்டும் நம்பிக்கையில் அதிர்ஷ்டத்தில் சாமி என்ன சொல்றீ பரிசிச்சீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கிறா ஏதோ அதிருஷ்டம் சொன்னீரே ஒரு கொடுத்து வாங்கினா பத்து லட்சம் ரூபாய் விடுமான்னா அது இல்ல அதிர்ஷ்டங்கிறது பார்க்க முடியாதது பார்க்கப்படாதது அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் திருஷ்டங்கிறது உடல் எல்லாம் உடலை பார்த்து உடலை பார்த்தே முடிச்சு நோடுவான் அதிர்ஷ்டங்கிறது ஆத்மா அதிர்ஷ்டந்தான் பரமாத்மா அப்போ ஒரு தன் அந்தனாக இருக்கிறான் அவன் ஆத்மா பரமாத்மாக்களை நன்கு யோசிக்க வேண்டும் உடலை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது பட்டினி கிடப்பதற்கோ உபவாசம் ஏகாதசி பட்டினி நாழிகழித்து உண்ணுதல் இது எதைப்பத்தியுமே கவலைப்படாம அவன் தயாராக இருக்க வேண்டும் இப்ப தன் தாய் தந்தையருக்கு கர்மங்களை பண்றான்னு சொன்னா பல பட்டினி கிடக்க வேண்டியிருக்கலாம் ஆண்டுதோறும் சிராதம் என்னால் நாலு மணிக்கு தான் உணவு கிடைக்கும் இருக்கலாம் கோவில்களுக்கெல்லாம் போறோம் உபன்யாசம் பாராயணம் அது எப்பவனா கிடைக்கும் பகவத் ஆராதனம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் முடியும்னா அதுக்கு அப்புறம்தான் ஒருவேளை சோற்றையே பாக்கிறதுக்கு முடியும் பல பிராமணர்கள் ஒருவேளை மட்டும் உண்டு கொண்டு வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் ஆக இப்படி உடல் வருத்தத்தை பத்தி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அது முற்றம் அடுத்து சாஸ்திரத்தை கண்டு பயம் சாஸ்திர என்னத்தை பண்ணுன்னு அதத்தான் பண்ணணும் இன்னத பண்ணாதேன்னு சொன்னார் ஓ அதை பண்றமே சாஸ்திரம் சொல்றதை மீறி நடக்கிறமே ஒருவேளை சந்தியாவதம் விட்டு போச்சே மத்தியான சந்தியா மாத்தியானிக சாயங்கால சந்தியாவனம் விட்டு இன்னைக்கு தர்ப்பணம் விட்டு போடும் போல் இருக்கே காபி சாப்பிட்டுட்டு தர்பணம் பண்ணிட்டுனே இது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு ஓரோரு பயமும் இருக்கணும் சாஸ்திரத்தை கண்டு பயப்படுவன் தான் இருக்கிறான் அனுஷ்டானம் விட்டுவிடவே கூடாது பஞ்ச மகா யஜமோ ஐந்து காலத்துல செய்ய வண்டிவுகளோ இது கண்ணன் சொல்றார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சமஹா தமஹா சபஹம் ஆஸ்திக்யம் பிராமண கர்ம சந்தணனுக்கு நிற்கிற கர்மங்களவை சமம் தமம் வெளிப்புலன்களை அடக்குதல் மனத்தை அடக்குதல் தபஸ் நல்ல தபஸ் சௌச்சம் அதாவது சுத்தமாக இருத்தல் ஷாந்திகி ஸ்திம் பிரம்மே சத்தியம் சாஸ்திரமே சத்தியம் அதை சொன்னபடியேதான் நடக்கணும் அப்படிங்கிற ஆஸ்திக புத்தி இவை இத்தனையும் அந்தனர்களுக்கு தேவை நேர்மை பேச்சில் நேர்மை நினைத்தலில் நேர்மை செயல்பாட்டில் நேர்மை யாருக்கும் குற்றம் நினைக்காமை அனைவரும் நன்னார்க்க வேணுங்கிறது பிரார்த்தித்துக்கொண்டே இருக்கல் இதுக்கு முக்கியமானது தான் இப்ப நாம பதிலிருக்கோம் அப்போ முதல் ஸ்லோகத்துக்கு முதல் பதில் என்னன்னு பார்த்துட்டோம் இரண்டாவது ஸ்லோகத்துக்கு வேண்டிய முன்முறையை சொல்லிட்டேன் இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன பதில் அடுத்த கேள்வியும் அடுத்த நாள் தெரிவிக்கிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் பென் என்ற எ இந்த எண்ணிற்கு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்